வணக்கம் நற்றினையின் நாளும் ஒரு விதை நிகழ்ச்சிக்காக விருதுநகரிலிருந்து சாமி அது ஒரு ஆசிரமம் அங்கே ஞானியாகிய குரு தன்னுடைய சீடர்களிடம் விவாதித்துக் கொண்டிருந்தார் அன்றைய போதனையோட முடிவில் பக்தி மார்க்கமே இறைநிலையை உணர்வதற்கான சிறந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு குரு தன்னுடைய போதனையை பிடிச்சாரு அப்புறமா கேள்வி நேரம் ஒரு சீடன் எழுந்திருச்சு குருவே பக்தி மார்க்கான் இறை நிலையை அடைய சிறந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க ஆனா இறைவன் பார்த்தா எப்ப பார்த்தாலும் தன்னுடைய பக்தர்களை தான் அதிகமா சோதிக்கிறாரு அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் உடனே குரு ரொம்ப அருமையான கேள்வி ஆனா இந்த கேள்விக்கான பதில நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தோட அன்றைக்கு விவாதத்தை அவரு முடிச்சுக்கிட்டாரு மறுநாள் எல்லாரும் ஆவலோட குருவின் வருகைக்காக காத்திருந்தாங்க அப்போ அங்க குரு வந்தாரு அவர் கையில் ரெண்டு மண் பானைகளை வச்சிருந்தாரு ரெண்டு மண்பானைகள்லையும் நல்லா வர்ணம் பூசப்பட்டு இருந்தது அந்த பானைகளை அவரு எல்லாருக்கும் முன்னாலேயும் மேடை மேலே வச்சுட்டு அந்த சீடனை மேடைக்கு அழைச்சாரு அந்த சீடனும் பனிவோட மேடைக்கு போனாரு அவரை பார்த்து குரு மேடை ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த இன்னொரு பாத்திரத்தை காட்டி அந்த பாத்திரத்தில் சமீபத்தில் நான் கைலாச யாத்திரைக்கு சென்று வந்தபோது கொண்டு வந்த மானசரோவர் ஏரியுடைய புனித நீர் இருக்கிறது அதனை வைத்து இந்த ரெண்டு பானைகளையும் நீ நிரப்பு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சீடனும் ரொம்ப பணிவோட முதலாவது பானையில் அந்த புனித நீரை ஊற்ற ஆரம்பிச்சாரு அது நிரம்பிடுச்சு அடுத்ததா இரண்டாவது பானையிலையும் அவர் ஊற்ற ஆரம்பித்தார் ஊற்ற ஆரம்பித்ததும் அந்த பானையானது புனித நீரில் அப்படியே கரைஞ்சிருச்சு கரைஞ்சி அந்த புனித நீரானது சேரா மாதிரி மேடையில் பரவ ஆரம்பிச்சிருச்சு உடனே குரு எல்லாத்தையும் பார்த்து ரெண்டு பானைகளும் ஒரே மண்ணில் கைதேர்ந்த ஒரு புயவனால் செய்யப்பட்டவைதான் முதல் பானையானது நன்கு காய்ந்த பின்னர் சூளையில் வச்சு முழுவதுமாக சுடப்பட்டு பின்னாடி வர்ணம் பூசப்பட்டது அது தன்னுள் நிரம்பிய புனித நீரை தாங்கிக்கொண்டது ஆனா, ரெண்டாவது பானை இருக்கு அது வெறும் வெயில்ல மட்டும் காய வைக்கப்பட்டு அதுக்கப்புறமா வர்ணம் பூசப்பட்டது அது சுடப்படாத பானை எனவே அதனால் நீரை தாங்கி வைத்துக் கொள்ள முடியவில்லை அதனால தான் அது கரைஞ்சி மறுவடியும் சேராயிருச்சு அதுபோலத்தான் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பண்பட்ட மனிதால் மட்டுமே இறைநிலையை உணர்ந்து பின் தாங்கிக் கொள்ள முடியும் ஆமாங்க இப்போ புரிஞ்சுதா தன் பக்தர்களை கடவுள் ஏன் ஓயாம சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு